அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு உண்ணற்க கல்லை உணின் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார் அறியாமையை கொடுக்கும் கள்ளை எக்காரணத்தை கொண்டும் உண்ணாதே அப்படி உண்பதாக இருந்தால் அறிவு ஒழுக்கங்களால் சிறந்த பெரியோர்களால் நன்கு மதிக்கப்பட விரும்பாதவர்கள் கல்லை உண்ணட்டும் அறிவையும் ஒழுக்கத்தையும் மதிப்பவர் சான்றோர் கள்ளானது அறிவையும் குறைத்து ஒழுக்கத்தையும் கெடுத்துவிடும் ஆகையால் கள்ளை உண்பவரை சான்றோர் மதிக்க மாட்டார்கள் அவமதிப்பும் ஆன்ற மதிப்பும் மிகை மக்களான் மதிக்கற்பால நாளடியார் சொன்னபடி உலகத்தையே ஆளும் ஒரு தனி அரசனாயினும் சான்றோரால் மதிக்கப்படாதவன் உயர்ந்தவன் ஆக ஆகையால் கள்ளுண்டு தக்காரால் தகுதியற்றவன் என்ற பெயர் அடைய வேண்டாம் என்று உபதேசம் செய்தார் பரிமேலழகர் கூறுவதாவது பெருதற்கரிய அறிவை பெற்று வைத்தும் கள்ளால் அறிவை அழித்து கொள்பவர்கள் இயல்பாகவே அறிவில்லாத விலங்குகளுக்கு நிகராகக் கருதப்படுவர் ஜெகவீரபாண்டியனர் சொல்லுகிறார் அறிவு ஒழுக்கங்களால் சிறந்த மேலோரால் நங்கு மதிக்கப்படுதலே ஒருவர் பிறப்பில் அடைய வேண்டிய பெரும் பேராகும் அப்பேறு கள் உண்பவனுக்கு கிடைப்பதில்லை எனவே கள் உண்ணுகின்ற தீய செயலை முற்றிலுமாக விலக்கிவிட வேண்டும் என்பது கருத்து இராமாயணத்தில் சுக்ரீவன் தன்னுடைய செய்கைக்கு மனம் வருந்தி குடிப்பழக்கத்தின் தீமைகளை எடுத்துச் சொல்லுகிறார் வஞ்சமும் களமும் பொய்யும் மயக்கமும் மரபில் கொட்பும் தஞ்சமென்றாரை நீக்கும் தன்மையும் கழிப்பும் தாக்கும் கஞ்சமில் அணங்கும் தீரும் கள்ளினால் அருந்தினாரை நஞ்சமும் கொல்வதல்லால் நரகினை நல்காதன்றே கம்பராமாயணம் கிட்கிந்தை படலம் பாடல் நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு கள்ளை குடிப்பதால் வஞ்சனையும் திருட்டும் பொய்ப்பேசுவதும் பகுத்தறிவின்மையும் தொன்றுதொட்டு வந்த முறைக்கு மாறான கொள்கையும் அடைக்கலமாக அடைந்தவரை பாதுகாக்காமல் கூடிய தீய பண்பும் செருக்கும் சேர்ந்து வந்து வருத்தும் செந்தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகளும் நீங்கிவிடுவாள் விஷமும் கூட உண்பவரை கொல்லுமே அன்று நரகத்தை கொடுக்காது ஆனால் கள் குடித்தல் என்பது நரகத்துக்கே இட்டு சென்றுவிடும் என்பது இந்த பாடலிலே குறிப்பிட்டு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இனி பதவுரை பார்க்கலாம் கள்ளை அறிவுடையவன் அறியாமைக்கு காரணமாகிய கள்ளை உண்ணற்க ஒருபொழுதும் உண்ணக்கூடாது உனில் உண்ணவேண்டும் என்று விருப்பம் இருக்குமானால் சான்றோரான் அறிவு ஒழுக்கங்களில் சிறந்த பெரியோர்களால் எண்ணப்பட தான் மதிக்கப்படுவதை வேண்டாதார் விரும்பாதவர் உண்ணலாம் அறிவுடையவன் அறியாமைக்கு காரணமாகிய கள்ளை ஒருபொழுதும் உண்ணக்கூடாது உண்ணவேண்டும் என்று விருப்பம் இருப்பின் அறிவு ஒழுக்கங்களில் சிறந்த பெரியோர்களால் தான் மதிக்கப்படுவதை விரும்பாமலிருந்தால் உண்ணலாம் உண்ணற்க கல்லை உணில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்